तापत्रय சச்சிதானந்த விஷோத்ப்பதித்தவே தாபத்தய விநாஷாயசுஷம் மோட்சதர்மவிவையணம் சுத்தம் தீதுபிரமபாரம் நாரதமர்ஷிவசுதேவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பாகவத தர்மங்களை சொல்ல தொடங்கிருக்கிறார் இதுக்கு முதல் ஸ் ஸ்லோகத்தில் சொன்னார் சுவாயம்புவ மனுவனுடைய புத்திரன் பிரியவிரதன் பேர் அவனுடைய புத்திரன் ஆக்னேத்ரன் அவருக்கு புத்திரன் நாபி இந்த நாபியினுடைய புத்திரன் ரிஷபஹான்னு சொன்னார் இப்போ என்ன சொல்லுகிறார் அவதீர்ணம் தம் அவர் அவதாரம் பண்ணியிருக்கார் எதனாலன்னா வாசுதேவாம்சம் அவதீர்ணம் தம் ஆகுஹு வாசுதேவருடைய அம்சமாக இங்கே என்ன சொல்கிறார் வாசுதேவர்னா மகாவிஷ்ணுனுடைய அம்சமாக அவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் எதுக்காக நான் மோட்ச தர்ம விவக்ஷயா மோட்ச தர்மத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற ஆசையோட விவக்ஷயான वक्तुमिच्छा, இச்சா மோட்ச தர்மத்தை உபதேசம் பண்ணணுங்கிற இச்சையோட பிறந்தார் ஆவர் பகவான் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக பிறந்தார் அப்படின்னு பெரியோர்கள் சொல்கிறார்கள் தசிய பிரம்மபாரகம் சுதசதம் ஆசீத் அவருக்கு அந்த ரிஷபதேவருக்கு மகாவிஷ்ணுடைய அம்சமாக பிறந்த அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள் சுதசதம் ஆசீத் எப்படிப்பட்ட நூறு குழந்தைகள்னா பிரம்ம பாரகம் பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம் பாரம்னா கர கம்னா அறிந்தவர்கள்னு அர்த்தம் ஆக வேதத்தில் கரகண்டவர்கள் அப்படின்னா வேதத்தை நன்றாக கற்றவர்கள் வேதத்தினுடைய மந்திரங்களையும் அதனுடைய பொருளையும் நன்றாக உணர்ந்தவர்கள் நூறு பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள் என்று ரிஷபதேவருடைய கதையை சொல்ல தொடங்கியிருக்கிறார் நாரத மகரிஷி வசுதேவரிடத்துல கிருஷ்ணனுக்கு வாசுதேவனுங்கிற பேர் வசுதேவருடைய புத்திரன்கிறதுனால வந்திருக்கு ஆக வசுதேவர்கிட்ட தான் நாரத மகர்ஷி சொல்கிறார் வாசுதேவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிற போது எல்லாருடைய ஹிரதயத்திலையும் வசிக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் தமாகுர் மோக்ஷர்ம விவக்சயம் சுதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்